ஸ்ரீ குருப்பியோ நம அபார கருணா சிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் நம் தர்மசாஸ்திரத்திலிருந்து ஷண்ணவதி தர்ப்பண முறையை விரிவாக பார்த்துன்னு வரும் இந்த ஷண்ணவதி தர்ப்பணங்களை நாம் ஒவ்வொருவரும் எப்போ ஆரம்பிச்சுக்கணும் அப்படின்னா தகப்பனார் காலமாகி சபிண்டீகரண ஸ்ராத்தம் முடிந்து அடுத்ததாக என்ன புண்ணிய காலம் வருதோ அதிலிருந்தே ஆரம்பிக்க வேண்டியது தான் அமாவாசையிலிருந்து ஆரம்பிக்கணும் வத்திபாதத்திலிருந்து ஆரம்பிக்கணும் என்கிற நியமங்கள் கிடையாது சபிண்டீகரண ஸ்ராத்தம் என்று நடக்கிறதோ அதற்கு பிறகு என்ன புண்ணிய காலம் வந்தாலும் அதிலிருந்து ஆரம்பித்து பண்ணணும் இது விஷயமாக சொல்கிற பொழுது ஆகிதாக்னியாக இருந்தால் அக்னிஹோத்திரம் செய்பவராக இருந்தால் பன்னெண்டாவது நாளே அமாவாசியை வருது அப்படின்னா பதினோராவது நாளே தகப்பனார் காலமாகி பதினோராவது நாளே சபண்டீகரணத்தை செய்து பன்னிரண்டாவது நாளே தரிசஸ்ராத்தத்தை ஆரம்பிச்சுடணும் அமாவாசியா புண்ணிய காலத்திலிருந்தே ஆரம்பிக்கணும் என்று சொல்லப்பட்டிருக்கு அந்த அளவுக்கு முக்கியத்துவம் சொல்லப்பட்டிருக்கு ஒரு வருடம் கழித்துதான் ஆரம்பிக்கணுமா அல்லது உடனேயே ஆரம்பிக்கலாமா என்கிற ஒரு கேள்வி வருது இந்த சன்னவதி தர்ப்பணங்களை தகப்பனார் காலமாகி ஒரு வருஷம் கழித்து ஆரம்பிச்சுக்கணும் என்று தர்மசாஸ்திரம் சொல்கிறதே அப்படின்னு ஒரு கேள்வி வருது அது எப்போ அப்படின்னா தகப்பனார் காலமாகி ஒரு வருஷம் கழித்து ஆப்திக தண்ணிக்கு இந்த சபிண்டீகரணம் யார் செய்யிறாரோ அப்போதான் அந்த ஒரு வருஷ காலம் வரையிலும் வேறு எந்த பிதகர்மாக்களிலும் அதிகாரமில்லை என்று தர்மசாஸ்திரம் காண்பிக்கிறது ஆப்திக தன்னைக்கு யார் சபிண்டீகரணம் செய்கிறாரோ அவருக்கு தான் இந்த கட்டுப்பாடு இந்த சபிண்டீகரண சிராதம் என்கிறது பன்னெண்டாவது நாளே ஆயிட்டது அப்படின்னா அதிலிருந்தே நமக்கு இந்த சண்ணவதி தர்ப்பணங்களில் அதிகாரம் வந்துடுறது இது விஷயமாக தர்மசாஸ்திரம் சொல்கிற பொழுது ஒருவருட காலம் நாம் நம் தகப்பனாருக்கு சபிண்டீகரணம் அதாவது பன்னெண்டாவது நாளிலிருந்தே நமக்கு நித்தியசிராதம் என்கிற ஒரு சிரார்த்தத்தை செய்யணும் அதிகாரம் வருது நமக்கு பன்னெண்டாவது நாள் அன்னைக்கு சபிண்டீகரணம் செய்தாலும் செய்யாவிட்டாலும் பன்னெண்டாவது நாள் அன்னிக்கு அந்த நித்திய சிராத்தத்தை ஆரம்பித்து செய்யணும் பன்னிரெண்டாவது நாள் முதல் ஆப்திக தினத்திற்கு முதல் நாள் வரை இந்த நித்தியசிராதத்தை செய்யணும் அதை இரண்டு விதமாக சொல்லியிருக்கு அதாவது அன்னன்னைக்கு செய்துண்டே தினமும் ஒருவரே நீ ஒருவரை நியமித்து செய்தன்னு வரணும் அல்லது மாசிக்கத்திற்கு முதல் நாள் அனைத்தையும் சேர்த்து செய்யணும் அப்படி இரண்டு விதமாக காண்பிச்சிருக்கு அதைதான் நாம் சோத கும்பம் என்று சொல்கிறோம் சோதகும்பிராதம் என்று சொல்கிறோம் நித்திய ஸ்ராத்தம்னு பெயர் அந்த நித்தியசிராதம் என்கிறதை செய்கிற பொழுது மற்ற எந்த ஒரு பித்திருக்கர்மாக்களிலும் நமக்கு அதிகாரம் இல்லை அப்படிங்கிறது சபிண்டீகரணம் ஆகாத வரையிலும் தான் சபிண்டீகரணம் ஆயிட்டதானால் நமக்கு இந்த ஷண்ணவதி தர்ப்பணங்களே அதிகாரம் வருது நித்தியசிராதத்தையும் செய்யணும் அப்படி இரண்டையும் செய்துண்டே வரணும் தினமும் ஒரு வருடம் இந்த ஷன்னவதி தர்ப்பணங்கள் கிடையாது அப்படிங்கிறது அந்த ஆப்திக தண்ணிக்கு சபிண்டீகரணம் செய்தால்தானே தவிர பன்னெண்டாவது நாள் அன்றைக்கி சபிண்டீகரணம் ஆயிட்டதுன்னா நமக்கு இந்த சன்னவதி தர்ப்பணங்கள்லே அதிகாரம் வருது இந்த சன்னவதி தர்ப்பணம் என்பது சுக்லபட்சத்திலேயும் வரும் கிருஷ்ண வரும் பஞ்சாங்கத்திலேயே நாம் அன்னிக்கு பார்த்து தெரிஞ்சுக்கணும் இதை பல பேர் நமக்கு லிஸ்டாகவே வகுத்து கொடுக்குறா டேட்டு போட்டு கழம போட்டு அந்த புண்ணியகாலம் என்று போட்டு பல பஞ்சாங்கங்கள்லேயும் வருது மாத பத்திரிக்கைகள்லேயும் நிறையா பத்திரிகைகள்லேயே இது வருது இந்த சண்ணவதி தர்ப்பண முறை என்று போட்டு வருது அதை நாம் காப்பி எடுத்து வச்சுக்கணும் அதில் என்ன தேதியில் போட்டிருக்கோ அதை செய்துன்னு வரணும் இதை எப்போ செய்யணும் அப்படின்னா அதாவது எந்த காலத்தில் பண்ணணும் அப்படின்னா சில புண்ணிய காலங்கள் சுக்லபட்சத்திலேயும் வரும் சில புண்ணிய காலங்கள் கிருஷ்ண பட்சத்திலே வரும் தினமுமே நாம் பண்ணுற பொழுதும் அபராணத்தில் தான் பண்ணணுமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும் அதாவது பித்திருக்களை உத்தேசித்து நாம் செய்கிற பொழுது குத்தப்ப காலத்தில் ஆரம்பித்து செய்யணும் என்று தர்மசாஸ்திரம் காண்பிக்கிறது சாமான்யமாக அதாவது ஜென்ரலாக க சொல்வது ப பதினோரு மணியிலிருந்து மணி வரைக்கும் குத்தப்ப காலம் என்று பெயர் அந்த குதப்ப காலத்தில் தான் நாம் இந்த தர்ப்பணங்களை செய்யணுமா அப்படின்னா அந்த விஷயத்திலே நமக்கு தர்மசாஸ்திரம் கொஞ்சம் விட்டு கொடுத்து சொல்லியிருக்கு தர்மசாஸ்திரங்கள் நமக்கு சொல்கிற பொழுது செய்யணும் என்கிற எண்ணத்திலே தான் நமக்கு காண்பிக்கிறது அனைத்து ஸ்ராத்தங்களுக்கும் தர்ப்பணத்துக்கும் அதுதான் காலம்னு நாம் எடுத்துக்க வேண்டியதில்லை சுக்லபக்ஷ பூர்வாண்ணே ஸ்ராத்தம் குறியாத் விச்சக்ஷணா கிருஷ்ணபக்ஷ அபரான்னேஹி ரோஹிணந்தும் நலங்கயேத் என்று விட்டு கொடுத்து சொல்கிறது தர்மசாஸ்திரம் அந்த பித்திருக்களை உத்தேசித்து நாம் செய்யக்கூடியதான் சண்ணவதி தர்ப்பணம் சுக்லபக்ஷத்தில் வந்திருக்கா கிருஷ்ணபக்ஷத்தில் வந்திருக்கான்னு பாரு கிருஷ்ணபக்ஷமாக இருந்தால் கொஞ்சம் தாமசமாக பண்ணணும் அதாவது பதினோரு மணிக்கு பண்ணுறதுன்னு வச்சுக்கணும் குத்தப காலத்தில் ஆரம்பிக்கணும்னு தர்மசாஸ்திரம் ஆரம்பித்து பண்ணணும் அல்லது மாத்தியான்மிக காலம் ஆரம்பித்த பிறகு பண்ணணும் சுக்லபக்ஷத்திலே வந்தால் பூர்வாண்ணத்திலேயே செய்யலாம் தவறில்லை என்று காண்பிக்கிறது பூர்வாண்ணம் அப்படின்னா சங்கவ காலம் ஆரம்பிச்ச உடனே நாம் இந்த தர்ப்பணங்களை செய்துவிடலாம் அதாவது சங்கவ காலம் அப்படிங்கிறது சூரிய உதயத்திலிருந்து ஆறு நாழிகை ஆன பிறகு ஆறு நாழிகை அப்படின்னா சுமார் ரெண்டரை மணி நேரம் சூரிய உதயத்திலிருந்து ரெண்டரை மணி நேரம் முடிஞ்சதானால் பிறகு சங்கம காலம்னு போயிரு அதிலேயே செய்யலாம் தப்பு இல்லை அது வரைக்கும் காத்துனு இருக்கணும்னு அவசியமில்லை அபராண்ணம் வரைக்கும் காத்துருக்கணும்னு அவசியமில்லை ஆனால் ரோஹிணம்து நலங்கையேத் அபராண்ணத்தில் செய்கிறேன்னு இருந்து சாயங்காலம் வந்துவிடப்படாது அதை பார்த்துக்கணும் அதனால் சுக்லபட்சமாக இருந்தால் சங்கம காலத்திலேயே செய்யலாம் கிருஷ்ணபக்ஷமாக இருந்தால் மாத்தியான் காலம் ஆரம்பித்து செய்யலாம் சாயங்காலம் செய்வது என்பது கூடாது அபராண் முடியறத்துக்குள்ளேயே ஸ்ராத்தம் முடிஞ்சுடணும் அப்படி அதான் பதினோரு மணிக்கு ஆரம்பிக்கணும்னு சொல்கிறார் குதப்ப காலம் குதப்ப காலத்தில் ஸ்ராத்தம் ஆரம்பிக்கணும்னா பதினோரு மணி பதினோரு மணிக்கு ஆரம்பித்தால் அபராண்ணம் முடிகிறதுக்குள்ளே ஸ்ராத்தம் பூர்த்தி அப்படி பண்ணணும் இந்த ஷண்ணவதி ஸ்ராத்தங்களை தர்ப்பணமாக நாம் செய்யணும் பிரத்யாப்திக ஸ்ராத்தத்தை ஸ்ராத்தமாக தான் செய்யணும்னு சொல்லப்பட்டிருக்கு சிலதை சிராதமாக செய்கிறோம் சிலதை ஹிரண்யமாக என்ன விதிமுறை அப்படின்னா இதற்கு நமக்கு தர்மசாஸ்திரம் பிரித்து காண்பிச்சுருக்கு வருடா வருடம் நம் தாயார்த்தகப்பனார்களுக்கு செய்யக்கூடியதான ஸ்ராத்தத்தை அன்னரூபமாக தான் செய்யணும் அதாவது ஹோமம் செய்து அந்த ஹோமத்துனு ஹோமம் செய்த அன்னத்தினுடைய மிச்சத்தை வச்சுண்டு பிராமண போஜனம் செய்வித்து அந்த மிச்சத்தை வச்சுண்டுதான் பிண்டப்பிரதானம் செய்து அந்த பிரத்யாப்திக ஸ்ராத்தத்தை செய்யணும் அதற்கு விதானம் அப்படின்னு பெயர் அப்படி ஹோமம் பிராமண போஜனம் பிண்ட பிரதானத்தோடு கூட தான் நாம் வருடா வருடம் சிராதங்களை செய்யணும் அதற்கு இரண்டாவது கல்பம் என்று கிடையாது அதுக்கு சப்ஸ்டிடியூட்டாக இன்னொன்று சொல்லப்படலை அதே போல சில இடங்களில் ஹிரண்யமாகவும் செய்யலாம் என்று விட்டுக் கொடுத்துருக்கா சிலதை தர்ப்பணமாகவும் செய்யலாம்னு விட்டுக் கொடுத்துருக்கா அவைகள் என்னங்கிறத அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்